தொள்ளிம்பது அறிவிக்கின்றார்கள் ஜனாசாவில் இறந்தவரை பற்றி நல்ல விதமாக புகழ்ந்தார்கள் அப்போது நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் பின்பு மற்றொரு ஜனாசாவின் அருகில் நபி தோடர்கள் சென்றார்கள் அதனை இழிவாக பேசினார்கள் அப்போது நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் என்ன அவசியமாகிவிட்டது என்று உமர் ரபிஹ அவர்கள் குறித்து புகழ்ந்து நல்லதை பேசினீர்கள் அவருக்கு சொர்க்கம் அவசியமாகிவிட்டது இந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து பேசினீர்கள் இவருக்கு நரகம் அவசியமாகிவிட்டது நீங்கள் தான் பூமியில் அல்லாஹுக்குரிய சாட்சிகளாக உள்ளீர்கள் என்று நபிசல்லும் அலஹி வசல்ல பதில் கூறினார்கள் ஒன்று மூன்று ஆறு ஏழு முஸ்லிம் ஒன்பது நான்கு